ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம அோகிநமேலே ஹீம்தி துர்லத்தரம் லோக்கே ஜன்மையீதவர் அர்ஜுனன் யோகிரஷ்டு கத்தியை பத்தி சந்தேகத்தை கேட்டதுனால அதுக்கு பதில் சொல்ல தொடங்கினார் அர்ஜுனா அவனுக்கு ஒரு கெடுதலும் வராது அந்த ஜீவனுக்கு யாதொரு பிரச்சனையும் வராது அந்த கர்மாவனுடைய பலனாகிய ஸ்வர்க்கவாசம் அவனுக்கு கிடைக்கும் புண்ணிய சரீரங்களெல்லாம் எடுப்பான் சுகமான உத்தமமான சரீரங்களை எடுப்பான் சுகத்தை அனுபவிப்பான் மறுபடியும் நல்ல வசதியுள்ள செல்வம் நிறைந்த பண்பு நிறைந்த ஒரு குடும்பத்தில் அவன் பிறந்து தன்னை முன்னேற்றிக் கொள்வான் அது இன்னும் அடுத்த சில ஸ்லோகங்களில் வரப்போகிறது இன்னொரு ஆப்ஷன் சொல்கிற இப்படி பண்புள்ள பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ரொம்ப புண்ணியபலம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அவா அல்லது தீமதாம் யோகினாம் குலே பவதி இல்லைன்னா ரொம்ப புத்திசாலி உள்ள ஞானிகளாக இருக்கக்கூடிய யோகிகள் வீட்டில் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்பா அம்மா குடும்பமே ரொம்ப தத்துவஜான நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம் ஆதிசங்கரர் ஒரு குறிப்பு தரார் இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது நல்ல பண்புடைய பணக்கார குடும்பத்தில் பிறப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் மிகச்சிறந்த அறிகுவாளிகளாகவும் யோகிகளாகவும் இருக்கக்கூடிய தரித்திரர்கள் அதாவது வசதி கிடையாது பொருளாதார வளர்ச்சியெலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய உத்தமமான வைராக்கியம் உள்ள குடும்பத்தில் அவன் பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இது புண்ணிய பலம் அதிகமாக இருந்ததுன்னா சொர்க்கத்துக்கு போகாமையே வரலாம் நேரடியாகவே பிறக்கலாம் இல்லாட்டி சொர்க்கத்துக்கு போய்ட்டும் வரலாம் எப்படி வேணாலும் இதை அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது அதுவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் ஜென்ம பவத்தின்னு அபிஜேங்கிறது இப்படி அமையலாம் அப்படிங்கிறார் ஆனால் இது ரொம்ப ரொம்ப அரிதுங்கிறார் ஈதிருஷம் ஜன்ம லோகே துர்லபம் இப்படிப்பட்ட ஒரு பிறவி அதாவது அப்பா அம்மா வந்து குடும்பமே வந்து பெரியோர்கள்லாம் தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு உத்தமமான குலம் தர்மானுஷ்டானம் பிரம்மஜான நிஷ்டை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப அபூர்வங்கிறார் ஈதிருஷம் ஜென்ம லோகே இந்த உலகத்தில் துர்லப தரம் மிக மிக அரிது ஏதத்து எஹி அப்படின்னா ஏதத்துன்னா இந்த ஈதிருஷம் ஜென்ம இப்படிப்பட்ட இந்த ஒரு பிறவியானது இந்த உலகத்தில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுப்பா அப்படின்னு சொல்லி ஞானிகளாக இருக்கிறது தர்மத்தை அனுஷ்டிக்கிறது பொருளாதாரத்தை விட ஞானமும் நல்ல தர்மானுஷ்டானமும் தான் சிறந்ததுங்கிறத மறைமுகமாக வேதவியாசர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய உபதேசம் மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணுறார் ஆக யோகபிரஷ்டனுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறது தாற்பயம் அது மாத்திரமில்லை அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தால் அவனுக்கு இயற்கையாகவே ஏற்கனவே ஜென்மாந்தரத்தில் பண்ணின அந்த யோக சாதனம் வேறு இருக்குது ஜென்மாவும் சூழ்நிலையும் என்விரான்மெண்ட்டும் இப்படி கிடச்சிடுத்துன்னு சொன்னால் அவனுக்கு என்ன கேட்கவா வாணும் அப்போ சூழ்நிலையில் இருக்கிறவன் உடனே வேகமாக சீக்கிரமாக முன்னேறிடுவான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு எக்ஸ்ட்ரோவேட்டட் ஆகாமல் உள்நோக்கி மனசரி பண்ணி அத் மோட்சத்தை அடைஞ்சுடுவாங்க தாத்யம் லோகே ஜன்மயம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய